பாடம் 25 ஐந்து நேரம் பாதி இரவு உள்ளது நபி நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இஷாவை பிற்படுத்துவதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தனர் என்று அபு பர்சார் அலி அல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்